ீ தட்சிணமூர்த்தி சுதேசிகேந்திரம் சூத்திரம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷியகிருத்தம் யதீந்திரம் மதேசி கி நமாமி வித்தியை எல்லாத்திலிருந்தும் விடுபடணும் அதுதான் மோட்சசாதன் சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுதான் மோட்சம் அது எப்படி விடுபடுறது பிறக்கிறது மாத்தமல்ல பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் படுற அவஸைகள் சுக துக்கங்கள் இது சுகமா இருக்கிற போது யாருக்கும் சிரமமா இல்லை துக்கம் வர்றபோது தான் இதை தாங்க முடியும் துக்கமும் வாழ்க்கையினுடைய அம்சந்தாங்கிற ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவம் ஒருத்தனுக்கு இருந்தா துக்கம் ஒன்றும் பண்ணாரு எப்ப சுகத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அப்ப நம்ம துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கணும் இளமையை அனுபவிக்கிற நாம் முதுமைக்கும் தயாராகத்தான் இருக்கணும் ஆரோக்கியத்தை அனுபவிக்கிற நாம் ரோகத்துக்கும் தயாராகத்தான் இருக்கணும் உறவுகள்லாம் சேர்ற போது இருக்கிற சந்தோஷத்தை விரும்புற போது உறவுகள்லாம் பிரியற போது ஏற்படுற துக்கத்துக்கும் தயாராகத்தான் இருக்கணும் அப்படிங்குற பக்குவம் ஒருவனுக்கு இருந்தால் சம்சாரம் சம்சாரம் இல்லை ஏன்னா உபனிஷத்தை சொல்றது ஹருஷோக ஜகாதி இந்த உண்மையை அறிந்தவனுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஹருஷா மருஷ பயோத்வேகைஹி முக்தோ எஸ் சசமே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 இதுதான் நம்ம படிக்கிற சாஸ்திரங்களுடைய சாரம் ஏன்னா இந்த ஒருத்தருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால இன்னொருத்தனுடைய தன்னுணர்வுக்கும் உண்மைன்னு நினைக்கிறான் அதுக்கு மதிப்பு தர்றான் எல்லா தன்னுணர்வுகளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு உடம்பு இருக்கு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 அந்த துக்கத்தையும் சுகத்தையும் நம்ம எப்படி பாக்கிறது பாடமே நம்ம சரியா இந்த ஜென்மாவை பயன்படுத்தலைன்னா இனிமேலும் எடுத்து சுக போறோம் இந்த இன்பத் துன்பங்களை உண்மையை நம்பி அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ரியாக்ட் பண்றோமே சுகம் வந்தா குதிக்கிறோம் துக்கம் வந்தா ஓன் அழறும் அதான ரியாக்ஷன் எதிர்ச்செயல் புரியறோம் அப்ப இதுல இருந்து எப்படி இது விட முடியுமா நிஜமாவே இப்ப இந்த கண்ணாடியை கழித்து வைக்கிற மாதிரி பிராபலத்தை கழட்டி வைக்க முடியுமா ருத்ராஷயத்தை கழிட்டு வைக்கிற மாதிரி வைக்க முடியுமா துணியை அவுத்துட்டு மாத்துற மாதிரி மாத்திக்க முடியுமா முடியாது உள்ள மனசு சேர்ந்து உட்கார்ந்துருக்கு இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்னா வேண்டாம் போட்டு போயிடலாம் எனக்கு அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம் அண்ணன் தம்பி வேண்டாம் தூக்கி போயிட்டு வந்து எங்க போனாலும் என் மனசை விட்டு நான் பிரிய முடியாது அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் என் உடம்ப தூக்கி போட முடியுமா தூக்கி போடணும் தற்கொலை பண்ணிக்கணும் உடம்பு ஒண்ணு மன முடியாது காரணமே உடம்புக்குள்ள இருக்கிற மனசுதான் இந்த உடம்பு எப்ப ஒருத்தனுக்கு பிரச்சனையா இருக்குறது அகம் ஜீவகா ஜீவாத்மாவுக்கு பரிபூர்ண தாதாத்மிய சம்பந்தம் இருக்கு அந்த இருக்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தோடு இருக்கு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 நூறு சதவீதம் துக்கமும் கொடுக்கிறது இது பிரபஞ்ச நியத்தி இந்த நியத்தியை யாரும் மாத்த முடியாது இருந்தாலும் எனக்கு அது வந்து என்ன ரொம்ப அதுக்குதான் மோக்ஷாதனம் சொல்றோம் சம்சார நிவத்தி உபாயம் நிவர்த்தி உபாயத்தை ஒரு ஒரு மகாத்மாக்கு ஒரு ஒரு கோணத்தில் சொல்றாங்க எனக்கு தேவை என்ன வேண்டாம் எப்ப எனக்கு துக்கம் வேண்டாம் நினைக்கிறோனோ எனக்கு சுக்கமும் வேண்டாம் எனக்கு இந்த மனசே வேண்டாம் செம்மைப்படுத்து மனதை தூய்மைப்படுத்து மனதை நெறிப்படுத்து மனதை ஒழுங்குபடுத்து மனதை பண்படுத்து மனதை ஒருமுகப்படுத்து ஒருமுகப்படுத்தி லயப்படுது அதுல இருந்து ஒரு பீரியட்ல நீ விடுபட்டு அதுதான் அவருடைய பயன்